الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وآصحابه وآصبائه وآهل بيته تسليماً تسيراً تسيراً معباد وقد قال الله تعالى في قرآن الكريم بعد اعود بالله من الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيل عدو إلى الله على بصيرت على من اتبعك சதுபல்ல தொடர்பீராக்கிறதுக்குதான் இந்த முயற்சி செய்யப்படுகிறது என்கிறது புதிய இது காலம் வரைக்கும் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் இருந்த தொடர்பு எந்த சீராக இருக்கிறது நான் அவனை சந்திக்கிறதுக்கு தகுதியான நிலைமையில ஒவ்வொருத்தரும் சிந்தனை செஞ்சு புத்திசாலித்தனம் எது என்று அல்லாங்க செயல்பாடுகள் என்னிடத்துல வந்திருக்குதா மடுமை எது என்று அல்லாஹ் சொல்றானும் அந்த மட்டுமையை விட்டு விலகக்கூடிய அறிவு என்னிடத்தில் இருக்குதா ஒவ்வொருவரும் சிந்தித்து எவ்வளோ விதயங்களை கேட்கிறோம் முத்துக்கள் போன்ற விடயங்களை ரொம்ப அனுபவம் உள்ள அமீர்ஷா முன் வச்சுட்டு போறாங்க ஏன் எங்களுடைய உள்ளம் அதனுடைய ஆழத்துல செல்லும் அளவுக்கு விரிவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சில புறப்பாடு மக்கள தீமின் பக்கம் வாரத்தை கடக்கும் நாம் குசைத்துள்ளாகி அலைகு அவர்கள் தன்னுடைய கிசாபில் எழுதுறாங்க சம்பவம் ஒரு மனிதன் காயத்தை கொண்டு நீண்ட காலமாக அவதி பண்ற எவ்வளவு மறந்து செஞ்சும் கூட காயம் நீங்கதே இல்லை எந்த அளவுக்கு அது நரம்புகளை சாக்கி கொண்டு கேட்டு முள்ளுவரைக்கும் கேட்டிருக்கு பெரிய புலி விடுங்கள் விவரத்துல வந்து சொன்ன உடனே நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை போயிட்டு செய்ய இடத்துல போயிட்டு ஒரு கிணறு தோண்டி கொடுங்க ரொம்ப சந்தோஷ சோட ஆனந்தமாக தண்ணி எடுக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்தினுடைய சந்தோஷம் இந்த மனிதனுடைய காயம் மாறுறதுக்கு காரணமாக எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வடு ஒரு அடையாளம் கூட இல்லாமல் பெ கூட அனைத்து பொங்க தூங்குறோம் மனைவிய அவள கூட சட்ட எழுப்பாடு பிரபு சுபான மசிதக்கு பாதத்தை எடுத்து வைக்க உங்களால் முடியல காரணம் என்ன என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அடுத்த வீடு மல்லா என்று முழு அது பரவுவதற்கு காரணமாக இருக்கும் அந்த அநியாயத்துக்கு தலாக் சொல்றதுக்கு நாடும் நீங்களும் தயாராகாத வரைக்கும் சகோதரர்களே எங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த காணல் நீரையை முதல்ல நான் எனக்கு இன்று செய்து கொள்கிறேன் எந்த கண்கள் சுத்தம் இல்ல எத்தனை அறமான காட்சிகளை நான் இரவெல்லாம் பார்க்கிறேன் எனக்கு ரொம்ப மசிதிக்கு வாரத்துக்கு அந்த இரவு காட்சிகள் இடம் கொடுக்க இல்லையே சொல்றான் என்றாலும் கூட நான் அவன் எனக்கு எந்த மாறும் செய்யாதவனை போல ஒரு சிறிய பச்சிடம் பாழகன போல அவனுடைய படுக்கையில தூங்க போடுறேனே இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பிடியில சிக்கொண்ட எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எந்த நேரம் எனக்கு கேவலம் வந்து சேர்ந்து விடுமோ நேரம் என்ன ஆயுள் தண்டரை விதிக்கப்பட்டு அவனுக்கு ஒரு சிந்தனை ஆனால் ரம்புடைய சன்னிதானத்துல அவனுடைய ஞானத்துகளை ஒவ்வொரு கனமும் அனுபவித்துக் அவனுக்கு மாற்றம் செய்யறோம் அந்த ரம்பு சொல்றான் எந்த பாவம் செய்யாதனை நான் அவனை தூங்க போடுகிறேன் சகோதர்களே இந்த கண்கள் நாங்கள் மறுமையில சொற்கத்தை பார்க்குமா இதுக்காக உடைப்பு உள்ளம் கூட நெருங்கடியில தான் இருந்துச்சு நாங்க அந்த விரிவுபடுத்தோம் காரணம் உங்களிடத்துல அப்படியா தன்மைகள் இருந்துச்சு அல்ல உள்ள உதயமாக எல்லோருடைய இதயத்தையும் பார்த்தான் கொடுக்கிறதுக்குநாதியும்பியை வழிபேடராக இருந்தா உங்களுக்கு அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் பேசுறான் அது ரசூக்கும் வழி கேட்கல இருக்கிறோம் வெளிச்சத்தை இந்த கிருஷ்ணாவுடைய புனிதமான தாவத்துடைய உழைப்பு ரசூல்லாவுடைய கவலையின் மூலமாக தரப்போறான் அதற்கு தான் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியும் இருக்குது இந்த இடத்துல நானும் நீங்களும் அறிவினர்களாக ஆறிவிடக் கூடாது சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிடுவரும் சிந்திக்கக்கூடியவர்களாக அதுக்கு எனக்கு வர கிடைக்கல சுபகுடைய நேரத்தில் நாலு படி மவுத்துனால அந்த ரம்பினுடைய தருத்து நீங்க செஞ்சு பாருங்க ஒரு மனிதர் கனவு கண்டார் ஜபாஸ்ல வந்து இருக்கிறார் இது ஒருத்தர் இருந்தார் அவரு ரொம்ப செய்த அவர நிஜமும் இவர் தூக்கி கொண்டே இருப்பாரு சில சுற்று வார்த்தை கந்தி குடுக்கிறேன் கந்தி குடித்துக்கொண்டே இருப்பாருல்லாம் பெரிய அவளியா பாட்டி இவங்க எல்லாம் அப்படியா கொண்டோங்க இப்படியானாங்க மிச்சமெல்லாம் பேச மாட்டாங்க ஒரே அவரை தூக்கி கொண்டே அவரும் என்ன செய்ய இன்னும் இரு நூத்தி நாள் இருக்கிறது இவரோட மண்ட அடிக்கவரும் பரவாயில்ல என்று சொல்லிட்டு பெசாம மௌலமா இருக்கிறாரு ஒரு நாள் இது உண்மையான விஷயம் ஒரு நாள் நேரத்துல எழுந்தி பெட்ல உட்கார்ந்து அது கந்தி கொடுக்காரு அவர் அழுது கொண்டிருக்கிறார் இவரை போயிட்டு கேட்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்ற போங்களை இருந்தாரு இமாம் ஜமாத் சுபத் முடிக்கிறன் பின்னாலே திரும்பி பார்க்கிறார் அந்த மனிதன் நிறைய இடத்துல உட்கார்ந்து அழுது என்ன கனவு கண்டைங்க சொல்றாரு ஆயிரம் கணக்கான பண்டிகள் ஆயிரம் கணக்கான பண்டிகள் இவர சூழ நின்று இருக்குது இவரும் பாக்குறாரு அவைகளா அவைகளும் இவர் நல்ல பார்க்க கொஞ்ச நேரத்துல இந்த எல்லா பண்டிகளும் சேர்ந்து சாங்க முடியாம எழும்புறாரு எழும்பிடுவது பின்னாலும் அவருக்கு அந்த வேதனை உடம்பு பயத்துல இப்ப உடனே இவர் சொன்னாரு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க ஈக்கிறாங்க பக்கத்துல நாங்க அவங்க இடத்துல போயிட்டு கேட்போம் கனவு பலன் சொல்றவரு முக்கியமா ஒரு காசிலா இருக்கணும் கொரானுடைய ஹதீச பற்றி நல்லாரையும் இருக்கணும் கொரானுடைய பூர்த்தியான தெளிவு சொத்தி இருக்கணும் ஹதீசை தான் கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறது இப்போ இருகிற நீங்க எனக்கே மகரமான உறவுகளை பார்க்கும் பொழுதும் அந்த மிருகசரம் வருவதும் சகோதரர்களே இதுதான் உள்ளத்தினுடைய அநியாயம் இதுதான் உள்ளத்தினுடைய அநியாயம் இந்த மடம் இருக்குது இதை நீக்கி நானும் நீங்களும் தெளிவிட்டு வரணும் நான் நீங்களும் சாதில கேட்கக்கூடிய ஹதீஸ்ல சொல்லி காட்டுறான் சிங்கக்கும் அலா பகினுக்கும் சொல்றாங்க உங்களுக்கு ரெண்டு விதமான போதைகள் பிடித்திருக்கிறது நேரான வழியில வரவே முடியாது இந்த போதையை வைத்துக் எப்படி கரை சேருவோம் தெளிவெப்ப வரும் சகோதரர்களே அதுல ஒன்று சக்கரத்து மடம என்ற போதை இன்னைக்கு என்னிடத்துல நிரம்பி இருக்குது அவர்களை போடுறதுக்கு முயற்சி செய்வாங்க வேதனைகளை கொடுக்கறாங்க குக்கருடைய கனிமாவை உச்சரிக்கும் நெருப்புல போட்டு பொசுக்கவேளை செய்வாங்க இரும்பு வேலை பின்னால் கேட்டான் என்னுடைய வேலை செஞ்சு அந்த பணத்தை திருப்பி தான் அந்த கடனை சொன்னார் நான் தரமாட்டேன் கடனை அவர்களை மறுக்கும் வரைக்கும் அவரை நிராகரிக்கும் வரைக்கும் அந்த கடலோருக்கு தெளிவு சகோதர வேணும் முழுக்க பொங்கலை வெளி கண் கொண்டு பார்க்குறா அந்த நேரம் இந்த தெளிவு வேணும் எல்லாம் சொல்லுதான் வேலை இல்லாமல் செய்து கொண்டு என்றுால உன்னை உயிர் மறுக்க மாட்டேன் அந்த குடையை உச்சரிக்க மாட்டேன் இதுதான் அறிவு சகோதரர்களை அந்த அளவுக்கு விளங்கியிருந்தாங்க இந்த குகூர் நிச்சயமாக தகுந்த வாழ்க்கை இல்லை சொல்றான் என்ன மவுத்தாக்கி மீண்டும் மரணத்துக்கு பின்னால உயிர்ப்பிக்கப்படுமே அந்த நேரம் வா உன்னுடைய கடனை என்று சொன்ன உடனே அல்லா சுமன் விட்டாளா ஆயத்தை இருக்கிறான் மீண்டும் வெளிப்பாட்டுப்பட்டு தரப்படும் எனக்கு குழந்தை செல்வங்கள் தரப்படும் அந்த நேரம் நான் உன்னுடைய கடலை வா என்று சொல்கிறான் இவனுக்கு மறைவான விடயங்களின்ூக்கொண்டுக்கூடிய பார்த்து பலரும் பள்ளிகள் அடைக்கலம் எல்லோரும் இது வார்த்தை பேசுறார் அல்லா சுபாலத்துக்கு அல்லது உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குதா அதுல நீங்க படிச்சுதானா இந்த தீர்ப்பு வழங்குறீங்க எப்படி முஸ்லீம்களை நீங்க பாவிகள் என்று சொல்லுவர் மாமா பெரும் உங்களிடத்திலும் வேதனைகளை மார்க்கத்துக்காக வேண்டி சுமந்தாங்க இன்றைக்கு நாங்க எங்களுடைய கடையை கொஞ்சம் தியாகம் செய்து எங்களுடைய வீட கொஞ்சம் தியாகம் செய்து மனைவி தியாகம் செய்து ரபு சுபோக்காக வேண்டி என்ன பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்கு நான் தயாரில்லை பரிசுத்தின் திரு வாசலை என்னை உங்களையும் அவன் எங்களுக்கு உனக்கு நல்வரம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகின்ற அல்லா சுபன் விருந்த அளிப்பாடே இந்த உலகத்திலே மல்லா விடமாட்டான் நாலும் மறுமையிலும் விடமாட்டான்புடைய காலையில ஒன்பதரை மணி பத்தரை மணி பதினோரு மணி லொகருக்கு தான் ஜனங்கள் வருவாங்க அது வரைக்கும் வந்த ஜமாசு தான் வாசிக்கொண்டிருக்கிறாங்க மூவிலுக்கு அந்த விடவும் விடவும் இருக்கும் கேட்கிறான் சிக்கருடைய அல்காக்களை நன்றாக கொள்ளுங்கள் எல்லாமே பழைய கதையாக ஆகிட்டு அது இன்னமும் உள்ள சில இரங்கல் என்ன அந்த மடம என்ற போது என்னை விட்டு உங்களை விட்டு இன்னும் அகல்லை அவர்கள் துன்புறுத்த பண்றாங்க அந்த இடத்தால போகும் பொழுது சொல்லுவாங்க யாசருடைய குடும்பமே பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க அகர சம்மார் நெருப்புல அளவுக்கு கடிவான சகோதரர்களே எந்த அளவுக்கு பயங்கரமான தொந்தரவு கொடுத்திருப்பார்கள் அவர்கள் ஈமானை விட ஒரு கட்டத்தில் சொன்னாங்க யாரும் தோண்டி வந்தாங்க அம்மார் நாசமாய் ஆர்ட சொன்னாங்க எனக்கு பயங்கரமான வேதனை கொடுத்தாங்க உள்ளம் எப்படி இருக்குது நெஞ்சினரை அல்லா இருக்கிறான் அம்மார் அப்படின்னா நிச்சயமாக நீங்க இவானுடைய ஒரு சாதி மறுபடி உங்களுக்கு அவர்கள் வேதனை செய்யும் பொழுது அதே வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க அவர்கள் எந்த வார்த்தையிலே உங்களுக்கு சொல்ல சொன்னார்களோ அதே வாழ்த்த நீங்க மீண்டும் திரும்பி சொல்லுங்க அம்மார் சகோதர இன்னும் ஒரு தடவையா சொல்ல இவர்கள் நெருப்புல போட்டுக்க போறாங்க அம்மாவும் பொறுமை அணிஞ்ச பொறுமை அணிஞ்ச இந்த கூட்டம் குறைசிகள் உங்களை கொல்ல மாட்டாங்க அதுவரைக்கும் சோதரத்தான் உங்களை நிச்சயமா ஒரு எல்லை வீரிய கூட்டம் தான் கொலை செய்வாங்க தொண்ணூத்தி 95 வயது கிடைக்கிற எனக்கு தண்ணி தாங்க கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட வாசர் வாசர்வா ஏற்பட்டம் சந்த போகவே பல சகாபாக்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க அவர்கள் சக்கரத்துல தூங்கி கொண்டிருக்கிறார்கள் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அவர்களும் சொல்கிறார்கள்ருத்தான் நான் என்னுடைய சந்திக்க போறேன் சிக்கினுடைய என் அம்மா என்ன சொல்றீங்க இல்ல எனக்கு இறுதி கட்டம் இந்த துன்யாவுடைய எப்படி சொல்றீங்க எனக்குடிப்போப்பட்டு அதனால தான் அவர்கள் உள்ளத்தில மிகவும் நல்லவர்கள் அல்லாவ தவிர அவர்களுடைய உள்ளத்துல வேற யாரும் வாழல்ல ரசூல தவிர அவருடைய உள்ளத்துல யாருமே வாழல்ல அவர்கள் விரும்புகின்றார்களா அவ உ பெற்றோர்களிருக்கட்டும் உங்களை ஹீமானும் தடுக்கிறார்களாம் ஈமனை தவிர வேறதையும் தேர்ந்தெடுக்கிறார்களா வெயில்ல இருந்து நான் என்னுடைய மாட்டேன் என்று உறுதியாக இருந்த சாது அணிய விஷயத்துல அல்லா சுத்தா அந்த ஆயத்தை இறக்கிறான் உங்களுடைய உம்மா வாப்பா சகோதரர்களா இருக்கட்டும் அவர்கள் இனி சாக்குள் குற்ற அலங்கு ஈமானைக்கான குப்பை விரும்புகின்றார்களா அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நண்பர்களாக கூடார்கள் அவர்கள் காசலாக இருந்தாலும் அவர்களை உபசரிப்பதற்கு முறை இருக்குது அவர்களை உபசரித்தோடும் அவர்களை ஆனந்தப்படுத்தவும் சகோதரர்களே அவர்கள் அந்த புத்தி உடையவர்களா இருந்ததனால அல்லா சுபானுவா அவர்களுக்கு வாழும் வழியை காட்டி மேலும் உறுதிப்படுத்துகிறான் அதே கவலையை சுமந்து கொள்ளுங்க அந்த கவலை தான் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கிறது ஒன்று இருக்குது அன்னியவர்களை பக்கம் அழைக்கிறது இன்னொன்று அருமை நாயங்கி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் அந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைத்ததன் பின்னால அவர்களை பக்குவ படுத்தியது இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் அதோடு ஒப்பிடல்லும் வந்தவர்களை பாதுகாப்பார்கள் நாங்கள் கூடியவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க ஓதுங்கள் அதனை பின்பற்றுங்க வீட்டில் இருந்தால் உள்ளம் தூய்மைப்படும் ீதியான எதிர்பார்க்கவும் மேலாது குடும்பத்துக்குள்ளே இருந்து அபு ஜகிள் போன்றவர்கள் உருவாகுவார்கள் என்ற என்ன சந்தேகம் இருக்கின்றது சகோதரர்களே எிங்காகவும் அந்த யாரை சந்திக்கமோ அவர்களுக்காகவும் தரம் வேந்திரோம் இது தான் இந்த தியா பல நாட்கள் என்ன இமாம் ஜமாத்தை தவறவிடலும் இமாம் ஜமாத்தை தவறவிடாத ஒரு பயிற்சியை தரக்கோன்றது அந்த மூன்று நாள் எனக்கு தகுதி தவறல்ல எந்த சாக்கடையில போனாலும் எந்த விபச்சார்களுக்கு மத்தியில போனாலும் அவளை வேறு பார்க்காது எங்க ஒரு சக்தியா எங்க உருவாக்கு அவளைத்தான் ஒரு வாக்கு எனக்கு இந்த துமான உழைப்பீடனும் நெஞ்சோடு சகோதரர்களே இதனால தான் மதமே ஆற்ற முடியும் என்கிற நிலை மறந்துவிடக் கூடாது நீங்க தெளிவான பாதை அந்த முதலாவது நாங்கள் இருக்கிறோம் அன்றைக்கு அறிவாளிகள் யார் சாபாக்கள் அவருடைய தியாகங்களை அழகி பார்க்கும் பொழுது அதற்கு ஈடு கொடுக்க நம்மாலும் கூட பார்க்க முடியல ஈடு கொடுக்கிறதோ ஒரு புறம் அதனை சிந்தித்து கூட பார்க்க முடியல பொழுதும் வரும் பொழுதும் அல்லாவும் உங்களுக்கு எப்ப வரும் எப்ப நானும் நீங்களும் ஆனந்தமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பிரிவோம் அது போன்ற ஒரு நிலப்பாடு உருவானால் தான் சகோதரர்களே அதை போன்ற நிலப்பாடு உருவாகும் எனக்கு உங்களுக்கும் புதிதில்ல என்றாலும் உங்களை மதினும் சாக்கல்ல உங்களுடைய உள்ளத்துல இறங்கல் எத்தனையோ தடவை சொல்றாங்க மசாலா கேட்கிறாங்க பசிய யாராவது கூட்டிக் கொண்டு போகங்களா இறுதி கூட்டிக் கொண்டு போனாங்க பால் கொடுத்த அல்லாவிடத்துல ஆகப்பெரிய செல்வந்தன் அவர் அல்லாவுடைய பார்வையில் ஆகப்பெரிய செல்வந்தார் இன்னைக்கு யாரிடத்துல தீவிரதோ யாரிட மார்க்கம் இருக்குதோ யாரிடத்தால் அல்லாவும் ரசூலும் குடிக்கொண்டிருக்கிறார்களோ ஹராத்தை இருக்கும் தன்னை இருக்கின்றதோ சகோதரர்களே நிச்சயமாக அமர்சான் செல்வந்த அநியாயமாக எடுக்கப்பட்ட ஒரு சதம் சங்குதல்களை இருக்குதோ நிச்சயமா அவர் மாபெரும் அதே போல மற்றவர்களுடைய ஒரு சதமாவது நம்மிடத்துல அநியாயமாக இருக்கும் வரைக்கும் ஒட்டு போகுத மறந்துவிடக் கூடாது அது தொழுகையில இன்பத்தை உணர வைக்காது அது சிலாவதுல இன்பம் காண வைக்காது இந்த இந்த உள்ளம் உளைப்பு மகள்ரா அப்பான் என்பவனுடைய மகன் அவருக்கும் ரெண்டு பேருக்கும் இவர்மத் செய்வார் ஹிதுமத்தின் மூலமாக இவருக்கு கிடைக்கிறது என்ன ஒரு கவலை உணவு அதனால தான் முதுவென்பை நிறுத்தி ஆற்றிக் கொள்வார்கள் அவர்களோட செய்யும் அவர்களை இடையில அவர்கள் கவிதையிலிருந்து ஒட்டகத்திலிருந்து இறங்கியதன் பின்னால அந்த இடத்துல அவர்களுக்கு கூடாரம் அடித்து ஆவணங்களை செய்து நீர் பூசாட்டி அவர்களை சந்தோஷப்படுவார் அந்த நேரம் கிடைக்கிற கொஞ்சம் நீர் தான் நீர் அந்த நேரம் கிடைக்கிற ஒரு உணவு கவலம் தான் வெளிக்கிழம்பி போகும் பொழுது பாதனையை போடும் நேரம் வரைக்கும் எங்களுக்கு தான் கரிக்க முடியாது சங்கரிக்க முடியாது தாமதமாக முடியாது நீ பாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வெற்றி காலோட வா வெற்றி காலோட வா அல்லது வெற்றி காலோட வந்த இந்த கவிதை அருமை தன்னுடைய மூக்கை சுத்தம் செய்யறார் அந்த குஜ்ராவ அபு ஹுரேரா மனைவியாக நானும் அவர்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள்ல பதிவாக்கப்பட்டிருக்கு சகோதரர்களே இப்போ அவரு போவாரு சில இடங்கள்ல கணவன் மனைவி இறங்குவார் அவள் பாதனியை தரப்பான சொல்லுவார் குஜ்ரா நீ பாதணியை போட்டுட்டு வருவோம் எனக்கு தாமதிக்க இயலாது அதனை கலட்டு வந்து கையில எடுத்துக்கொண்டு வந்த ஏறு என்று பரிகாட்டமாக தன்னுடைய மனைவிக்கு சொல்வோம் சகோதரர்களின் அவர்களிடத்தில் இருந்த அப்பாற நம்பிக்கையும் விட்டும் ஒரு கனவேணுமாக மாட்டேன் அல்லாவ சந்தோஷப்படுத்துவதை விட்டும் நான் ஒதுங்கவே மாட்டேன் என்று உறுதியாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் கொடுத்தோம் அல்லாஹ் கொடுத்தாக சாப்பிட ஒன்றும் இல்ல குட்டைகளை சூட்டி நாக்கெல்லாம் இலக்கொலைகள் எல்லாம் திண்டு வாயெல்லாம் யார சூழலா இந்த கஷ்டம் எப்படி நபி சர்லா சொல்றாங்க பொறுமையாயிருங்க பொறுமையாயிரிங்க ஒரு காலம் வரும் நீங்க காலையில பிளேட் நிரம்ப சரி சாப்பிடுவீங்க அதே போன்ற ஒரு பிளேட் நிரம்ப மாலையிலையும் இந்த காலத்தை விட அந்த காலம் சிறப்பாக மாட்டார்கள் அதனால கடிவார்களே சிறப்பு ஈமானுக்கு தான் சிறப்பு ஆமாக்கு தாழ் சிறப்பு அவர்களை போல உள்ள சில நல்லவர்கள் எங்கே அந்த நலவை உருவாக்குறதுக்கு நாம் என்ன முயற்சிகளை செய்கிறோம் ஆமக்கும் அவருடைய அறிவு ரொம்ப ஆழமாக இருந்தது எந்த கட்டத்திலையும் ஒரு கணமேனும் கம்புடைய சிந்தனை அவர்களை திருப்ப முடியாமல் போனது வேதனைகள் கொடுக்கும் பொழுது எவரும் திரும்பிவிடுவார் சமூகம் எங்களிடத்தில் உருவாக இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு ஆழமாக இருந்தது சகோதர என்ற வம்பு என்ன சோதிக்கின்றான் அவனை தரிசனம் செய்யறதுக்காக அறிவாளிக்கு வரும் இது தான் ஆழமான அறிவுடையவர்களாக இருந்தார்கள் அக்கல்லும் அவர்கள் துனியாவுக்காக வேண்டி செய்தாக அழட்டிக் கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் விரைது விரை அதான் காலங்கள் நேரங்களும் ஒதுக்கப்படுவது சகோதரர்களை எங்களுடைய ரீக்க தயார் செய்ய எங்களுடைய குடும்பத்தை கண்ணியமாக வாழ வைக்கிறது அமல்களை தவிர என்னுடைய உங்களுடைய முயற்சிகள் அல்ல முயற்சி துனியாவுடைய சம்பவத்துக்கு என்றாலும் கூட அதனை நோக்கமாக கொண்டிருக்கோம் என்ற அறிவாளிகள் வெறுமனே அந்த காப்பீடு ஆகிடுவோம் அவர்களும் நல்லவர்கள் எங்களை விடவும் சக்குவாதவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ல தர்மம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா அவர்கள்ல பாவம் செய்யாதவர்கள் நிறைவுக்கு விபச்சாரத்தை ஏறெடுத்து பார்க்காதவர்களும் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது இதுல யாருக்கு வெட்டி இருக்குது கலிமாவ சொன்னவங்களுக்கு தான் இருக்குது சகோதரிலே இன்றைக்கு நாம் நீங்களும் சொன்ன அந்த கலிமா இருக்குதுர்மனே மொத்த சாவிர்மனே மொத்த சாவி மாதுவி ஜபல் ரஹ்மனு தாலாவை அவர்கள் கேட்கப்படுது அலிஸ்லா இல்லாஹு இல்லல்லாஹுல் ஜன்னா இந்த லா இல்லா சொர்க்கத்துக்கு திறவுகோல் தானா நீ அது உனக்கு துறக்கும் இன்றைக்கு துறக்கவே மாட்டாது சகோதரர்களே இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு சாவி இருக்குது அது தான் இல்லல்லா அதுக்கு பல்லு இருக்குதா இல்ல இதனால சொல்கத்துடைய கதை ஒரு புறம் வெறுமனே ஒரு முஸ்லிம்பத்தை தடுக்கிறதுக்காவது கொள்ள முடியாமல் இத கூர்மையாக்குறது இல்லையா இதை கூர்மையாக்குறதுக்கு வழித்தான் இந்த சகோதரர்கள் நடக்குது வெறுமனே பயன் கேட்கிறது இல்ல சகோதரர்களே சொன்னாங்க அமீர்ஷா பயானும் எங்களையும் ஆக்கிடுவான் நாமும் எங்களுடைய மொட்டை சாவிக்கு பல்லு போடுவோம் அது திறக்க தேடுவோம் இதுவரைக்கும் திறக்க இல்லையா கடைசி நேரமாக அந்த மொட்டையான நிலைநிலையை எடுத்துக்கொள்ளாது நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை உடன் படிக்கை நிறைவேற்றத்துல தொடர்ந்தும் சிந்தனையில் ஈடுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கணும் அன்றைக்கு செய்தவர்கள் அல்லா சொன்ன அதே வழியில நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லா சுபோட நிறைவு செய்து எதிர்பார்த்தே நானும் நீங்களும் இன்றைக்கு உதிரத்தை உருக்கி ஊக்கி தீனுடைய மரத்தை உங்களின் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ால் வேண்டும் அன்று அவர்களுக்கு எதிரும் சேருவோம் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பெருமக்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்வாதிரி அவர்களுடைய வழியில வந்தால்தான் உங்களுக்கு வெற்றி என்கிறது மரத்தன்ல முன்னேறி வந்தவர்கள் எ ஒரு ரேஸ் ஓடிறாங்க ம அந்த பாஸ் பண்ணிடறாங்க அந்த பாஸ் பண்ணி பண்ணி பண்ணி முதலாவது அவர்களுடைய அவர்களோட உங்களை சேர்த்து விடுவோம் அந்த நேரம் கேட்கப்பட்டது யார சொல்லி நடக்கும் அவர்கள் ஐம்பது பேருடைய கூலி கிடைக்கும் சிலர்கள் கேட்டாங்கிறீங்களே அது யார் அந்த காலத்துல வரக்கூடியவர்களா இல்ல இல்ல உங்கள் ஐம்பது பேருக்கு பின்னுக்கு வரக்கூடியவர்கள் ரசூலாவுடைய கவலையை சுமந்தவர்களுடைய கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில சகோதரே நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய மனை மக்கள் பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அல்லா சுபுடைய பாடுபடுறது இருக்குது வாடம் இது எனக்குள்ள முயற்சி மட்டும் தான் என்னுடைய மஹல்லாக்குள்ள முயற்சி மட்டும் தான் இல்ல மௌலான ஜி சொல்லுவார்கள் நீ உன்னுடைய இடத்துல கொண்டு ஒரு பாவம் செய்யறது அந்த ஹவுல இருந்து ஒரு லோட்டா தண்ணி எடுக்கிறது போல உனக்கு விளங்கறது அதுல ஒரு முழு வட்டமும் குறைஞ்சிருக்குது அந்த இடத்துல மட்டும் குறையறது அதே நீ செய்ய முயற்சி ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு கோப்ப தண்ணியை ஊக்குறதை போல அந்த இடத்துல மட்டும் கூடாது அது முழு அவர் கூட்ட மாதிரி இந்த முழு முயற்சி உலகத்துக்கும் பரலம் என்கிற ஒரு அருமையான விளக்கத்தை சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையில சகோதரர்களே இது முழு உலகத்துக்கும் முழு ஜீனு நீங்களும் செய்யக்கூடிய முயற்சி பொருட்படுத்த வேண்டாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மனைமார்கள் உங்களுடைய மனைமார்கள் இல்ல சகோதரர்களே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் இல்ல காரணம் என்ன இதுவரைக்கும் அலங்கரிக்கிறாள் என்றால் அவள் உங்களோட உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவள் செயல்படுறாள் அவள் வெளியே போகும் பொழுது அலங்கரிக்க கூடியவள் வீட்டுக்குள் உங்களுக்கு முன்னால் அப்படி இல்லையே அவள் உங்களுடைய மனைவி இல்லை விருளாக எங்களின் சொந்தமானவர்களாக குடும்பத்தோட அவர்களை சோர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இவர்களுடைய வழியில வரணும் எனவே இங்க ஓடியவர்கள் எல்லாரும் ஓடினார்கள் அந்த காலத்துல ஓடி ஓடி இந்த மசிதரை தேர பார்க்கும் பொழுதுதான் எனக்கு அந்த சம்பவம் வருது ஓடினாங்க ஓடினாங்க என்றாலும் அவர்களுக்கும் ஒரு கனமேலும் ஹசரத் தபு பக்கரம் முந்தை கிடைக்கவே இல்லை சில நேரம் பால் கனவு தான் கண்டார்கள் இன்றும் முந்து விடுவேன் ஆனாலும் மன்றம் அவருக்கு பக்கத்துக்கும் உனக்கு அடைய முடியல சகோதரேமர் அபு பக்தரு ஜனாத விடத்துல தான் வந்து விழுந்தார் வந்து விக்கிறார் நீண்ட அன் அலா கண்கள் நிலைமையில உமர் ஆகிவிடக் கூடாதா சகோதரர்களே இங்கு பாடுபடும் பொழுதே நாரிணிகளும் எதையும் பொருள் பட்டக்கூடாது கேவலம் வரட்டும் வரட்டும் பசி வாட்டட்டும் குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கும் கல் கட்டி கொண்டு காட்டே அவர்கள் இந்த துயினை சுமந்தார்கள் காப்பிர்கள் முனாபிங்கள் சொல்கின்றார்கள் அல்லா உணவு கொடுக்காதவர்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கிறதா இன்றைக்கு நாங்க போவோம் எல்லவர்கள் அந்த ஹைபருடைய யுத்தத்தோடு அல்லா சுபானுவா அவர்களை தொடைத்து விட்டான் மதினா விட்டும் வெகு தூரத்துக்கு சகோதரே இதே மாதிரி அல்லாஹ் என்னை என்றும் வாழக்கூடிய பிற்படுத்தும் உங்களுடைய அவன் ஒரு ஒரே ஒரு பொன் பெண் பொன்புள்ளே தான் பேசி வைத்திருக்கின்றான் அந்த பிள்ளையன் இவன் வளர்க்கிறான் இவன் அல்லாவுடைய உங்களை இழி வார்த்தைகளை சொல்லி கோபப்படுத்துகிறானே அவன்தான் சந்ததி அத்தவன் ஆனால் பெண் பிள்ளைகளின் மூலமாக ரசூராவுடைய பரம்பர இன்றும் வாழுது சகாபாஸு பரம்பரைகள் நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி ஒரு முக சமூக சீர்திருத்தவாதியாக நான் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற சிந்தனை வராத வரைக்கும் சமூகத்தில் சாசங்களின் வேதனைகளை எனக்கும் உங்களுக்கும் தடுக்க முடியாது எனவே கல்லு கட்டியவர்கள் இறுதியில எந்த அளவுக்கு வெளிச்சம் வரும் பொழுது எல்லாம் பாரசிய உங்களுடைய கையில ரோம் உங்களுடைய கையில ஈரான் இத்தாலி உங்களுடைய கையில காசிகள் சொன்னாங்க கேவலம் கல்ல சுமந்து கொண்டிருக்கிறான் வெறுமனை கடவுள் காண்கிறான் கேவலம் தொண்டும் குஞ்சல்ல குடிக்கல்ல உடுப்புறத்துல கூட இல்ல இவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாம் சகோதரி ஆயிரத்தி நானூறு பேர் ஆயிரத்தி இருநூறு பேர் எட்நூறு பேர் என்றெல்லாம் ரிவாயத்துகள் பல ஆகியில் வந்திருக்கிறது கந்த தோன்றாங்க பசி ஒன்று செய்ய வழியில ரசுலாவுடைய நிலைமையில் தெரியும் கடுமையான குறி குளிர் தாங்க முடியல சகோதரர்களே சொல்றாங்க சொல்லா எது பரோ தாங்க முடியாதே தூக்கி காத்தாங்க கல் கட்டப்பட்டிருக்குது அருமை நாயம் சொல்லாலே செல்லும் அவங்க கவிதை படிக்கிறாங்க தங்கம் வெள்ள அழகான ஆண்கள் பெண்கள் மற்ற முன்னாள் சொத்து செல்வங்கள் அனைத்துமே செல்வங்களோட ஒப்பிடும் பொழுது எதுவுமே கிடையாது எங்களுடைய வேதனைகள் சோதனைகள் கண்டனைகளும் இழிவுகளும் அசுதங்களும் நாற்றங்களும் அன்க்ரௌரே வேதிரே சொதிரே தண்டிலை இழிவுகள் அசிங்கங்கள் நாற்றம்ளோடு ஒப்பிடும் பொழுது எதுமே கெடாது என்ன அளவுக்கு அறிவும் இந்த நேரம் கிட்டிgetElementById இல்லை நம்மேலும் அறிவு கூடுதே அதனால சொன்ன பதில் என்ன சொன்ன பதில் என்ன யா ரசூலல்லா தூக்கிடாக்லாங்க ரெண்டு கल्ले நஹுனல் லதீல பாயவு முஹம்மதா அலை ஜாஹாலி மா பقيனா அபதா எங்களுடைய உடலோடு உயிரத்தி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாவுடைய ஜீனுக்காக ரத்தத்தை ஊக்குவோம் என்று உடன்படிக்கை செய்தவர்கள் சகோதர இது தான் போதை அகன்றவர்களுக்குரிய உதாரணம் இப்போ அங்கு எட்நூறு பேர் அல்லது ஆயிரத்தி பேர் இருநூறு பேர் சகோதரர்களே ஜாபிர் அலி இல்ல ஒரு ஆட்டு குட்டி கொஞ்சம் மாவு சில ஒப்பிகள் சமைத்து அரசுலா நீங்களும் இன்னும் கையளவு சகாபாக்கள் வந்தா உணவு இருக்குது ஆனாலும் அந்த நேரம் வார்த்தை கூட இருக்கல ஓடுறாரு ஓடுறீங்க ரொட்டியோ தட்டியோடீங்க நான் வரும் வரைக்கும் ஜாபீர் நின்றார் அவளுக்குள்ள போனாங்க எ எல்லோரும் வயிறு நிரம்பி நீங்க சாப்பிடுங்க குடும்பத்தையும் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டாங்க ரெண்டு ரத்தா அந்த இடத்துல ஹசரத் அல்லாவுக்கு சொல்லுறாங்க ால அருமை ாயம் கையேந்தி துவாசிஞ்சாங்க அந்த ஆடு அப்படியே எழுப்பி வந்துட்டது சொன்னாங்க ஜாபீர் உங்களுடைய சாப்பாடும் மிச்சம் உங்களுடைய ரொட்டியும் மிச்சம் விரிவான சகோதரர்களே அல்லா செஞ்சு செஞ்சு செஞ்சு இந்த விளாட்டை விட்டு போகிறாங்க நாள் வரைக்கும் நீங்க எங்களோட கேமசுனால் இல்ல குயரிசா நான் ஒரு பரிசீலனை செய்ய போறேன் ரசூலா பரிசீலனை செஞ்சு பார்த்தாங்க நீங்க உங்களுடைய உங்கடைய அரசு சாலை பகுதை அடைந்தால் மாலையை நான் எதிர்பார்க்கிறது சாலையில உயிரோடு இருப்பேன் பாதத்தை எடுத்து அடுத்த பாதத்தை எடுத்து வைக்கும் மரணம் சம்பவிப்பது போகும் பயம் என்ன நம்பி ஆனந்தம் அடைஞ்சா சொல்றாங்க செய்த முயற்சளவுக்கு கை கண்டிருக்கிறேன் வெற்றி பெற்று எங்களுக்கு அவர்கள் தீர்த்துவதற்கு முன்னால எனக்கு உங்களுக்கு விட்டுட்டு போவோம் எழுமா அப்படி என்றால் ஏன் தாமதிக்கிறோம் வரைக்கும் நெறிஞ்ச இல்ல எங்கள் இடத்துல வாங்க பரிசீலனை செஞ்சு பார்த்தாங்க நான் வயசுல செல்ல கட்ட வைத்து முழு சிக்கம் இருந்து கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார்களா இருக்கிறார்கள் வரப்போறேன் சொன்னாங்க அதே மாதிரி மாளிகல் கேட்கிறாங்க கை பாசு பாக்க யார் காலை படைந்த அடைந்த உண்மையான அடைந்தேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆசரம் பக்கம் என்று திருப்பிவிட்டேன் அனுமதி பகலெல்லாம் சாஹித்திருந்தேன் விழிச்சிருந்தேன் என்று அன்போடு செய்தேன் அன்றைய பிரதி படிப்பாக அவர் அரசியல் சொல்லுகிறார் நான் பார்க்கிறேன் நீங்க உள்ள மொழி மயமாக்கப்பட்ட மனிதன் நீங்க அரச நீங்கத்தான் அறிவாளி அறிந்ததை பற்றி பிடிச்சுக்கோங்க சகோதரர்களே கூலி எங்களுக்கு தரப்போகின்ற அவர்களுடைய பட்டியலும் எங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் சகோதரர்களே இன்ஷா அல்லா தயாராகுமா